வணக்கம் லட்டினையின் திருச்சியிலிருந்து ஆம் வாழ்வில் எந்த அளவுக்கு உயர நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை நீ கடந்தாக வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் நன்றி வணக்கம்